வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மூவாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலில் உயிர் பிழைத்த ஏழ்நூற்றி ஐந்து பேர் நியூயார்க் வந்து சேர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிபிசி வானொலி தனது வழக்கமான செய்தி அறிக்கையில் இந்நாளில் எந்த செய்திகளும் இல்லை என அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நீதிமன்றத்தின் முதலாவது அமர்வு நெதர்லாந்து நாட்டின் ஹேக் நகரில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அயர்லாந்து வெளியேறி தன்னை குடியரசு நாடாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கமால் அப்துல் நாசர் அவர்கள் எகிப்தில் ஆட்சி அமைத்தார் எகிப்து நாட்டில் ஆட்சி அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தோனேஷியாவின் பண்டாங் நகரில் நடைபெற்ற முதலாவது ஆசிய ஆப்பிரிக்க மாநாட்டில் 29 நாடுகள் கலந்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் பண்டாரநாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தம் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜிம்பாப்வே குடியரசு அமைக்கப்பட்டது கனான் பனானா அதன் முதல் அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பாகிஸ்தான் அதிபர் குலாம் இசாக் கான் அவர்கள் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவையை கலைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லெபனானில் ஐநா கட்டிடம் ஒன்றின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் நூற்றி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பவுல் எமில் பிரெஞ்சு வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தோண்டோ கேசவ் கார்வே இந்திய கல்வியாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆ முத்து தம்பி பிள்ளை ஈழத்து எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜான் ஆன்லெட் ஜான் ஆன்வெல்ட் எஸ்டோனியா அரசியல்வாதி இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தாந்தியா தோபே இந்திய இராணுவ தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜி சுப்பிரமணிய ஐயர் இந்திய இதழியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஜெர்மன் அமெரிக்க இயற்பியலாளர் இந்நாளின் சிறப்புகள் ஈரான் இராணுவ ஜிம்பாப்வே விடுதலைனால் மற்றும் உலக பாரம்பரிய தினம் என்று